அதோட முடிஞ்சு வந்தாதான் அதே மாதிரி உடனே போடுறது அதனால தியானத்துல உள்ள கிரமம் அணிச்சியும் இப்பேற்பட்ட அலிச்சியமான கிரமத்தோடு சேர்ந்த வர்ணங்கள் என்ற பதம் அது எப்படி நிச்சயமாக இருக்க முடியும் சரி அப்பேற்பட்ட அந்த கிரமபந்தமா அந்த பதங்கள் அலிச்சியமான பதங்களுடைய ஒரு அணுபூர்வம் கொண்ட ஒரு வேதம் வேதம்னு சொன்னா அந்த படங்களுடைய சமூகம் இல்லை அந்த வேற ஒரு அனுபூர்விஷேதான்னு சொன்னாதான் வேதம்னு திருவிபட்டாத வேதம் இல்லை இல்லையா அப்ப அந்த கிரமத்துல அந்த படங்களுடைய ஒரு கிரமம் இருக்கு அந்த கிரமம் நம்மளுடைய உச்சாரணக் கிரமத்தை கொண்டுதான் சொல்லணும் அந்த அப்பேற்பட்ட படக்ரமங்கள் அது எப்படி நிச்சயமாக இருக்க முடியும் அதனால அப்பப்போ அவ உச்சாரணம் பண்றச்ச அந்த அந்த ஆணுபோர்விய அவா உண்டு பண்றா புரிசா தான் ஆணுபூர்விய உண்டு பண்றா புரிசாக உண்டு பண்ணினாலும் இவ பண்ற ஆணுப்பூர்வி இதுக்கு ஏக இதே மாதிரியான இன்னொரு ஆணுபோர்விய தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்றா உண்டா உண்டு பண்றாங்கிறது தான் வித்தியாசம் லௌகமான பௌருஷய வாக்கியத்தும் அபருஷய வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா வாக்கியத்துல நம்ம முன்னாடி வாக்கியத்துடைய ஆணுபூர்விய ஒண்ணும் ஆலோசனை பண்றதில்லை விஷயம் வந்த உடனே உடனே சந்த ஆணுப்பூர்விய நாமளே தயார் பண்ணி வாக்கியத்தை பிரயோகம் பண்ணிடுறோம் ஆனா அபவிஷய வாசியத்துல ஏற்கனவே இருந்த ஆணுப்பூர்வியை ஞாபகப்படுத்திட்டு அதே கிரமத்துல பதங்களை அந்த ஆணப்பூர்விய உண்டு பண்றோம் இதுதான் நித்தியாசம் அப்ப இப்படி பாக்குறதுக்கு ஆண் அந்த பதமாகட்டும் அந்த வர்ணங்களாகட்டும் இதெல்லாம் ஒரு மனுஷனாலே புதுசாகத்தான் நிர்மாணம் பண்ண வர்ணம் வேணும்னா அப்படி வர்ணம் தீர்ப்பு அதுக்குறாங்க அந்த பதம் அந்த வாக்கியம் இதெல்லாம் அந்த ஆணுபூர்வி இருக்கே அது புதிசாக தான் நிர்மாண பண்ணப்படுறது அப்படி இருந்தாலும் அதுல உள்ள அந்த ஆண்பூர்வி கிரமவிசேஷம் இருக்கு அந்த கிரம விசேஷமானது ஏற்கனவே இருந்த கிரம விசேஷத்த அப்படியே மனசுல வச்சு தத் சதிரசமாக தத் ரூபமாக உண்டாக்கப்படுறதுனால இந்த வாக்கியம் அபௌர்விஷேகம் இப்ப பாக்கலாம் இந்த மாதிரி பௌர்ஷேயத்துவம் அபௌர்ஷயத்துவத்தை நம்ம இதை வச்சு முடிச்சோம்னா நமக்கு வியாசர தான் இந்த சூத்திரத்தை பண்ணியிருக்காரு நான் பண்ணலைங்கிறதா ஆகிடும் ஏன்னா நான் வந்து அந்த அவரை பண்ணினதை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணியிருக்கேன் பண்ணி அதனால நான் பண்ணினதாக சொல்ல முடியாது இப்ப பௌரிஷத்துவம் அபௌரிஷத்தம் இப்படி வந்தாச்சுன்னா இப்ப நம்ம வேதத்துக்கு பிரம்மம் கடத்தானு சொன்னாலும் பௌ அபௌரிஷத்துவத்துக்கு ஹானி இல்லைன்னு பார்க்கலாம் எப்படின்னு கேட்டா இந்த வேதத்தை திருஷ்டிகாலத்துல தானே உண்டாக்கினார் சுவாமி பரமாத்மா இந்த வேதத்தை உண்டுபண்ணது எப்போ சிஷ்டி காலத்துல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பரம்பரையா வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு முதல்ல அவர் உண்டாக்கணும் ஏன்னா அந்த சமயத்துல வேற யாரும் அத்தியாபகெல்லாம் இல்லை அந்த மாதிரி இருந்து இவர் உண்டாக்கினார்னு சொன்னால் சுவாமி என்ன பண்ணியிருக்கார் பூர்வ கல்பத்துல அதாவது பிரளயம் வரத்துக்கு முன்னாடி அந்த கல்பத்துல எப்படி அந்த வேதம் எந்த ஆணும்பூர்மையோடு இருந்ததோ அதே மாதிரி ஆணுப்பூர்வியதான் பெருக்கம் உண்டாக்கி இருக்கா கொஞ்சம் கூட விசாரணும் அந்த ஆணுப்பூர்விய இவர் தான் ஆனா பண்ணின ஆணுபூர்வியானது ஏற்கனவே இருந்த ஆணுப்பூர்விய தெரிஞ்சு பருந்தின அவர்களுக்கு சாமர்த்தியம் கிடையாது ஆனாலும் பூர்வ கற்பத்தில என்ன ஆணுப்பூர்வி இருந்ததுங்கிற விஷயத்தை புரிஞ்சுண்டு அதே மாதிரி ஆணுப்பூர்வி உள்ள வேதத்தை ரசனம் பண்ணியிருக்கா இப்ப இருக்கிற வேதம் இவர் ரசனம் இவர் தான் வேற ஆண் கூர்வியர் பார்க்காம மனசுல வச்சுக்காமல் இவர் புதுசாக வேகத்தை ரச்சனை பண்ணினாங்கிறது ஒண்ணு கிடையாது எந்த கல்பத்துல இவர் ரச்சனை பண்ணினாலும் உண்டு பண்ணினாலும் அதுக்கு முன்னாடி பூர்வ கல்பத்துல வேதம் இருந்துட்டே இருந்திருக்கு அங்க உள்ள ஆணு பூர்விய மனசுல தெரிஞ்சுண்டு அது இவருக்கு தெரிஞ்சே இருக்கு அதே மாதிரி வேதத்தை ரச்சன மாட்டாங்க அவரை கர்த்தாங்கிறதும் சரிதான் வேதம் அபூர்வங்கறதும் சரிதான் இது ரெண்டுக்கும் ஒண்ணு விரோதமும் அப்படின்னு அதனால வேத அபூர்வத்துக்கு ஹானி அப்படிங்கறத கொண்டு ஈஸ்வரன் வேதத்திலும் கரெக்டா இல்லை இது வேதானந்த காந்திகாரர் மீமாசார் எது ஆகணும் பட்டபாதர் ஸ்லோகவாசத்துல குமாரல பெற்றோர் வேதம் நிக்க அவருக்கு தெரியன்னு சொல்ற ஆனா அது அபூருஷன் எப்பவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவ வந்து ஈஸ்வரனை பத்திலாம் ஒண்ணும் சே சொல்ல இருந்தாலும் கடைசியில பதவாக்கியங்கள்லாம் ஆண்கு உரிமையோடு உச்சாரணக்னா தியானக் கிரமத்து தான் சொல்லணும் அது அலிசியமா தானே இருக்கு இப்ப இது எப்படி நிச்சயம் சொல்றதுன்னு பாத்துருக்கேன் கடைசியில சொல்லிட்டாரு எத்தனை தான் புதுசான இந்த வேத விஷயத்தை உற்பத்தி பண்றத நான் இது பண்ணல பிரம் பண்ணல புருஷனுடைய சுவாசம் தெரியும் இருக்கே அதான் அதை தாக்கல் ஆணுக்கோர் வந்தாங்களே ஒரு ஆணுக்கூர்வை தப்பு அது இல்லை சொல்றதுல நான் அவர்கள் சொல்றேன்னு வேற சொந்தினால சொல்றேன் சொல்லு எத்தனைதான் பிரதிஷேதா அப்மாதன் உங்களுடைய மதத்துல எங்களுக்கு முக்கிய தாற்பயம் என்னன்னு கேட்டா பிரயஸ்தன ரொம்ப பிரயசனப்பட்டு என்னத்தை அபரி சொல்லி வேதத்துல என்ன இல்லைங்கிற அப்படின்னு கேட்டா குருஷாருக்கு சுவாதந்தம் இல்லை தன்சாருக்கு சுவாத்தியம் இல்லை இஷ்டத்துக்கு வேதத்தை அவனால பண்ண முடியாது இதுதான் என்னுடைய அபவிஷயம் சொல்றது சொன்ன ஆணு கோவிலே ஆஹ் நிச்சயம்னு சொல்றதுங்கிறது சாத்தியம் பிரவாக நிச்சயம்னு இன்னொரு நிச்சய லட்சம் நிச்சயம் பிரவாக நிச்சயம் அதை வச்சு நிச்சயம் இங்கேயே அதைய வித நிச்சயம் வேத நிச்சயம் வேதா இடம் நிச்சயம் சொரூப நிச்சயம் கவாக நிச்சயம் ரெண்டு விஷயம் சொரூப நிச்சயம் நமக்கு பிரம்மம் ஆத்மா தான் சொரூப நிச்சயம் வேதாந்தோம்னா இதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை இவருடைய சுரூபம் நிச்சயம் எதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைன்னு சொல்றோமோ அதெல்லாம் நிச்சயம் பூர்வாவளி உத்தராவதி இல்லைன்னா அது நிச்சயம் அது ஆத்மாதான் சார்க மக்காசங்கள்லாம்ங்க ஆகாஷம் தரமான ஆகியும் கிடையாது அங்கம் கிடையாது ஆனா பிரவாக நிச்சயம் அது என்னன்னா வீஜாங்குற நியாயம் வீஜத்தில இருந்து தான் அங்குரம் வந்து அது பெரிசா மரமாக வளர்த்து அதுல இருந்து திருப்பின் கொட்டைகள் வீஜங்கள் எல்லாம் வந்து அந்த வீதத்திலேருந்து திருப்பின் மரங்கள் எல்லாம் வந்து கிரமச்சா போயிட்டே இருக்கு இப்ப பாக்குற ஒரு மரத்தை எடுத்துன்னு பாத்தோம்னா அந்த மரம் ஒரு வீதத்தில இருந்து வந்திருக்கும் அது அது ஒரு மரத்துல இருந்து வந்திருக்கும் இப்படி கொள்ளே இருந்தோம்னா முடிவே கிடையாது முடிவை கிடையாது அனாதிக் அனாதிக் அனாதிகம் ஒவ்வொரு சீஜத்துக்கும் உற்பத்தி உண்டு விநாசம் உண்டு ஒவ்வொரு மரத்துக்கும் உற்பத்தி உண்டு விநாசம் உண்டு ஆனா இது அனாதி இது இந்த என்ன அனாதீர்ப்பம் இது என்ன நித்தியம் சொன்னா எல்லா காலத்துலயும் இருந்தா நித்தியமே கேட்கும் பர்வ காலங்களும் ஒரு பீதம் ஒருக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறு நிச்சயம் இதே அப்பவும் இருக்கணும் எப்பவும் இருக்கணும் சொல்ல வரல இதே பீஜத்திருக்க வேற ஒரு பீதம் பீஜம்னு ஒண்ணு ஒருத்தா போதும் இல்லை எல்லா காலத்திலும் உண்டு அப்படின்னு சொன்னா வைக்கணும் இது பிரவாக நிச்சயம் சொல்லுங்க அப்படி வச்சுக்கணும் வேற நிச்சயம் ஏன்னா இந்த ஆண் பொருள் இப்ப பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்ப ஏற்பட்ட ஆண் பொருளியே கிடையாதுன்னு இல்ல இருந்துட்டே இருந்தது இதே மாதிரி அப்புறமோ ஒரு சின்னது தான் முடிச்சுடலாம் வேதாந்தோகிறது ஜனார்தனம் அது வந்து என்ன பண்ணிருக்காரு சாஸ்திரார்த்தம் சில இடத்துல போய் அவர்கள் சொந்தமா எழுதுறாரு இது எல்லாத்தையும் கேட்டு ஒரு கிரம எழுதி வேதாந்த இதே வழி அப்படியே இருக்கும் அது தொகுதிப்பட்டது அதை பார்த்துதான் இங்க சாம்கிரியங்கிறது சாமியான அர்த்தம் பண்ணலாம் இல்லையா இங்க பாசமே அப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறத உடனே திருப்பிட வேண்டாம் தான் உச்சிதமாக இருக்கணும் இதே விஷயத்துல சாமர்த்தியா இருக்கு இதே இன்னொரு விதமா சொல்றது இதுவரை வேகத்துல கர்த்தாவாக இருக்கிறதுனால படம் சரவஜனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் வேதத்துக்கு உபாதானமாக இருக்கிறதுனால பிரம்ம சர்வோஜம் இன்னொரு விஷயம் இதுனாச்சாரியா இந்த தாமரஸ்யா பிரகாசப்படுத்துறது இல்லையா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துதான் பிரகாசப்படுத்துறதுன்னா இருக்கியே அந்த சக்தி அந்த வந்தினி இருக்கே அக்னி இந்த அக்னிக்கு பிரகாசப்படுத்தக்கூடிய சக்தி இல்லையன்னு சொன்னா அந்த வளத்துக்கு மாத்திரம் பிரகாசப்படுத்தக்கூடிய சக்தி இருக்காது அதனால அக்னியில இருக்கக்கூடிய சக்தி தான் பிரதீபத்துக்கு இறங்கியிருக்க பிரகாசன சக்திங்கிறது இத திருஷ்டாந்தமானுட்டு வேதத்துக்கு இவ்வளவு அபூர்வ விஷயங்களை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய சக்தி தானாக வரல அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சரிஸ்தானமாக இருக்கக்கூடிய சைதன்யம் இருக்க ஆத்மஸ்வரூபம் அதனுடைய சக்தி தான் இங்க இறங்கியிருக்கு வேதத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு இன்னொரு அன்பானம் பண்றாங்க சர்வச சர்வ விஷயங்களையும் பிரகாசன பண்ணக்கூடிய சக்தி வேதத்துக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு இன்னொரு அதுதான் இந்த அர்த்த பரீட்சை சாமர்த்திடம் இந்த தாற்பயம் என்ன என்ன விசாரங்கள்லாம் சொல்லி வேத இது போட்டு இதுக்கு அடுத்த வருண கட்டத்துல இன்னொரு சொல்ின்னகமா இருக்கு முதல் எப்பவுமே லட்சணம் பிரமாணம் லட்சணம் லக்னம் சொல்லிட்ட லட்சணம் சொன்னதுக்கு அப்புறம் சந்தை வந்தது இந்த லக்னம் சரியா வருமா பிரதானத்தையும் ஒரு பொழுது இருக்கே அப்படின்னு கேட்டா வரவே வராது சர்வதேசத்துக்கு சேர்த்திருக்கேன் அப்படின்னு ஒரு வர்ணகத்துல சொல்லிடுச்சு ஆனா பிரமாணம் என்ன சொல்லணுமே அதுக்கும் இதே தூக்கம் உபயோகப்படுறது சாஸ்திர உபோகிப்பா இப்ப இந்த இடத்துல பதம் வேதாந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் காரணமாக இருக்கக்கூடியது வேதாந்தம் தான் பிரம்மத்துக்கு லக்னம் சொன்னோம் இல்லையா அந்த லக்னம் சொல்லப்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சாதனம் வேணும் இல்லையோ அந்த சாதனம் என்ன சாஸ்திரம் வேதான் அப்படின்னு இந்த வாக்கு சொல்லிடு என்னன்னு சொல்லி சொல்லு பிரமாணம் என்னன்னு சொல்றோம் சாஸ்திரம் வேண்டாமா அது விஷயம் கண்ணால பார்த்தா தெரியுமா சாதனால எப்படி தெரிகிறதுங்கிறது ஒன் ரெண்டாவது வர்ணவா ம்ருகுவேதாதி சாஸ்திரம் ரிகுவேதாதிக்க எல்லா ரிகுவேதாதி உபரிஷத்து உண்டு அந்த உபரிஷத் வாக்கியம் தான் இந்த இடத்துல பிரமாணமாக வேதார்த்தம் யோதி காரணம் பிரமாணம் அசுர பிரம்மணா யசாவத்வரூபாதிகே இந்த பிரம்மத்தை பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை உண்மையாக நீங்க புரிஞ்சுக்கிடமே ஆனால் யதார்த்தமாக புரிஞ்சுக்கிடமே ஆனால் வேதானந்தம் அல்லாமத்தான் தெரியும் ஜகதிகாரம் அபிப்பிராயம் சாஸ்திரம் சொல்றேன் என்ன அந்த உதாசம் எதோவாயிமான ஜாயந்தே இத்தியாதி ஒரு சூத்திரத்திலே அவர் சொல்லிட்டார் இது அன்மானத்தை சொல்றதுக்காக இந்த சூத்திரம் வரல வேதாந்த வாக்கிய குடும்ப கிரகணார்த்த சூத்திரானா இங்க இருந்து வேதாந்த பண்றது வேதாந்த வாக்கியத்து தான் சூத்திர சொல்றது அப்படின்னு சொன்னாங்க அப்பனா பிரமாணம் என்னங்கறது அங்கே நிறுவனம் பண்ணிட்டு சொல்லியாச்சு அப்ப எதுக்கா இந்த சூத்திரம் அதே சூத்திரம் வே பிரமத்துக்கு லட்சணத்தை மாத்திரே சொல்லல அந்த லக்ஷணத்தை கொண்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன பிரமாணங்கிறத்தையும் வேதாந்த சாத்திரம் தான் பிரமாணங்கிறதையும் சொல்லிக் கொடுத்து இந்த தனி வர்ணகம் அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொல்ற வசூக்கம் உதம் தூரூத்தாட்சா ஜன்மதிக்கேலம் அனுமபேத அந்த அனுமான தெரி கட்டி ஒரு அனுமானத்தை ஒரு லிங்கத்தை கொண்டு பாஷ்யக்கார நிராகரணம் பண்ண வேலாந்தும் சொல்லி சூத்திரக்காரன் நிரூபணம் பண்ணல நிவாரணம் பண்ணல அது கட்சியை நிவாரணம் பண்ணலை அது சூத்திரக்காரரே தண்ணியாகணமே அதுக்காக இந்த வருணக்கணும் வெறும் அனுமானம் இல்ல அனுபனி கேவலம் அனுமான உபநியஸ்தோ தாம் ஆசங்க நிவர்த்தும் இடம் சூத்திரம் பிரபவிரு ஓ நிர்வாகம் அதனால்தான் நம்ம விசாரம் பண்றதா இருந்தா இதற்கான விசாரணம் ஆகணும் இதற்குதான் தெரியும் காரணம் அதுக்கு மேல அடுத்த ரசிகரணத்துல சாஸ்திரம் எதுமட்டுக்கு பிரமாணமாக முடியும் அப்படின்னு ஆட்சேபம் அது